நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல குழலி கமலி அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயாவது போனா நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கைகளா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருப்பாங்க உண்மையை சொல்லணும் ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள் குழலி பெரியப்பாவோட பொண்ணு கமலி சித்தப்பாவோட பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் குழலியை பார்த்தாலே ஒரு பணக்கார வீட்டு பெண் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவளுடைய உடை நடை பாவனைகள் எல்லாத்தையும் பார்த்தா அவள் ஒரு பணக்கார வீட்டு பெண் அப்படிங்கிறது தெரியும் அவள் நடந்துக்கிற விதத்திலையே ரொம்ப திமிராக நடந்துக்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் கமலி அப்படி கிடையாது அவளுடைய உடையும் சரி அவளுடைய நடை பாவனைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும் பார்த்தாலே அவள ஒரு ஏழை வீட்டு பெண் அப்படின்னு எல்லாரும் சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும் அவ்ளோ எளிமையா தான் அவளுடைய உடைகள் இருக்கும் ஒரே வீட்டுல வாழ்றாங்கன்னு சொல்றீங்க பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணுன்றீங்க பின்ன எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னா கமலியோட அம்மா அப்பா அவள் சிறுமியா இருக்கும் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க அதனால அவங்க பெரியப்பா வீட்டுலதான் அவள் வளர்ந்து வந்தா கமலி தன்னுடைய பெரியப்பா வீட்டுல வளர்ந்து வந்தா அப்படின்னு சொல்றதை விட சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக வாழ்ந்து வந்தாள் அப்படின்னு தான் சொல்லணும் கமலியோட பெரியப்பா என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா தன்னுடைய மகள் குழலிய மட்டும் ரொம்ப செல்லமா வளர்த்து வந்தாரு அவளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவ கேட்கக்கூடிய உயர்ந்த ஆடைகளையும் வாங்கி கொடுத்து நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிட்டு வந்தாரு அதே தன்னுடைய தம்பி மகளான கமலிய மட்டும் வீட்டுல எடுபடி வேலை செய்யறதுக்கு தன்னுடைய மனைவிக்கு உதவியா விட்டுட்டாரு உடைகளாக இருக்கட்டும் செருப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் குழலி வாங்கி பயன்படுத்திட்டு அது பழசான பிறகு அது கமலிக்கு வந்து சேரும் கமளி அந்த பழைய பொருளை தான் பயன்படுத்துவா இப்படி எல்லாத்துலேயுமே நடக்கும் ஒரு வெளியூருக்கு போயிட்டு நல்ல தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்தால் கூட குழலி சாப்பிட்டு ஏதாவது மீதம் வச்சா அதுதான் வந்து கமலிக்கு வரும் குழலியோட பெற்றோர்கள் இப்படி பண்ணதுனால கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா குழலி பொறுப்பில்லாத ஒரு ஊதாரித்தனமான பெண்ணாக இருந்தாள் அவளுக்கு சிக்கனம்னா என்னன்னே தெரியலை எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவ்வளவு காசையும் செலவழிச்சிடுவா எந்த பொருளையும் உடனே வீணாக்கிடுவா புதுசாக வாங்கிட்டு வந்த ஆடையை கூட சரியாக பயன்படுத்தாமல் தூக்கி கமலிக்கு கொடுத்துருவா அந்த மாதிரி பொறுப்பில்லாத ஒரு பெண்ணாக குழலி இருந்தா அதே கமலி எல்லாத்துலேயும் ரொம்ப பொறுப்பான பெண்ணாக இருந்தாள் உடைகள் எவ்வளவு பழசாக இருந்தாலும் அதையும் வந்து நல்லா துவச்சி மடித்து லாவகமா பயன்படுத்தக்கூடிய பக்குவம் அவளுக்கு இருந்தது குழலி தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து தைக்கக்கூடிய பட்டு பாவாடை சட்டைகள்ல ரொம்ப அபரிமிதமாவே துணிகளை வெட்டி வீணாக்கி கீழே போட்டுருவா அந்த மாதிரி துணிகள் எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வச்சிருக்க கூடிய கமளி தன்னுடைய வேலை நேரம் போக மீத ஓய்வு நேரத்துல தனக்குன்னு அதுல இருந்து ஒரு ஆடை தைத்துக் கொள்வா இந்த மாதிரி வழக்கமா நடக்கிறது உண்டு இப்படி வளர்ந்து வந்த குழலியும் கமலியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த பெரியவங்களாகி பருவ வயதை அடைஞ்சாங்க ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்த குழலிய அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்கார வியாபாரியினுடைய மகன் பார்த்து அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே இவளை நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்கள கூட்டிக்கிட்டு குழலிய பொண்ணு பாக்குறதுக்காக குழலியோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க இத கேட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச குழலியோட அம்மா அப்பா ரொம்பவே விமர்சையா குழலியோட பெண் பார்க்கும் படலத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அன்னைக்கு வீடு முழுக்க ஒரே கூட்டமாக இருந்தது எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருந்தாங்க குழலியும் அவளை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையும் ஒரு இடத்துல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வீட்டில் ரொம்பவே சுறுசுறுப்பாக ஒரு பெண் இங்கேயும் போறதும் வர்றவங்களை வரவேற்கிறதும் அவங்களுக்கு குளிர்பானம் கொடுக்கறதும் சாப்பாடு பரிமாறதுமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த வியாபாரியினுடைய மகன் குழலிய பார்த்து கேட்டான் யார் அந்த பெண் உன்ன மாதிரியே இருக்காளே அவள் இருக்கக்கூடிய உடை ரொம்ப அருமையா இருக்கே யார் இவ அப்படின்னு கேட்டான் அப்போ தன்னை பத்தி பெருமையா சொல்றதா நினைச்சு குழலி என்ன சொன்னான் அப்படின்னா அவளா அவன் என்னோட சித்தப்பா பொண்ணுதான் அவ எங்க வீட்டுலதான் வேலை பாக்குறா நான் எனக்கு பட்டு பாவாடை சட்டை தைக்கிறதுக்காக கடையில இருந்து துணி வாங்கிட்டு வந்து தைப்பேனா அப்ப நான் வெட்டி போடக்கூடிய துணிகளை எல்லாத்தையும் பொறுக்கி அவ வந்து தனக்குன்னு ஒரு உடை தச்சு வச்சிருக்கா அதுதான் அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த வியாபாரியோட மகனுக்கு தூக்கி போட்டது அவன் ஒரு வியாபாரியோட மகன் இல்லையா அவனுடைய ரத்தத்திலையும் அந்த வியாபாரம் கலந்திருக்கும் தானே அவன் என்ன யோசிச்சான்னா ஒரு வயதுக்கு வந்த பெண் தனக்கு உடை தச்சுக்கிற அளவுக்கு துணியை இவ வந்து வீணாக்க கூடியவள் அப்படின்னா இவ எவ்வளவு பெரிய ஊதாரியா இருப்பா இவளை கல்யாணம் பண்ணினா நம்ம சொத்தையே இவ அழிச்சிடுவா அதனால இவளை கட்டிக்கிறதை விட வீணா கீழ வெட்டி எரியப்பட்ட துணிகளை கொண்டு இவ்வளவு அருமையான உடைகளை தனக்குத்தானே தச்சிருக்க அப்படின்னா அவ எவ்வளவு பெரிய பொறுப்பான பெண்ணா இருப்பா இந்த மாதிரி குடும்பத்துக்கு லாயக்கானவ அதனால நாம அவள கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழலிய வேணான்னு சொல்லிட்டு கமலிய கல்யாணம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கமும் பண்பும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது இந்த கதையில இருந்து நமக்கு தெரியுது ஒழுக்கமா இருந்ததுனாலதான் கமலிக்கு